श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला ஸ்ரீகாந்தோ மாதோய் தவஸ் வந்தே கஜரானூயம் விபுர்வேத பார்கை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்தீட்சிமூர் சுசிகேந்திரம் டைபாயசூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்கிரேஷி கிமா வித்தியை தவிரூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணஞ்சிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமாஸ்ஸி யமேவ் சாா யமே மேவிர மேவே நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோருளவரோவீ ீஹரிம் பரமானம் உபேஷ்டம் நம்மோக்கிரு பரிப்பவா தே வை சத்ம்தா நேத்தரே குஷலவா வீநுணையூனம் वृत्तिम विना புனராமம் விரமீ வினா திரமாய ஆச்சாரியர் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை உபதேசம் செய்தார் பிறகு அந்த சாஸ்திரத்தினுடைய பலன் சர்வகர்ம நிவத்தி என்று பிராரத கர்மத்தை விசேஷமாக விசாரம் செய்தார் பிறகு அடுத்தபடியாக நிதித்தியாசனத்தை உபதேசம் பண்ணினார் இப்போ இந்த சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணப் போகிறார் நிறைவு செய்யப் போகிறார் இந்த பிரம்ம இருக்கணும் இந்த பிரம்ம நிஷ்டை பிரம்ம ஜான நிஷ்டையிலேயே இருக்கணும் மறுபடியும் உலக வாழ்க்கையில் சென்று உழலக்கூடாது அப்படி உழன்றா மறுபடியும் பிறவி வரும் ஆகையினால் இந்த நிஷ்டையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தது தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு இல்லை இந்த ஸ்லோகங்கள்லாம் பிரம்ம இருக்கணும் அதுக்கு முன்னாலேயும் எடுத்துக்கலாம் நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து எடுத்துக்கலாம் பிரம்ம நிஷ்டை அல்லது பிரம்ம ஜான நிஷ்டை முக்கியம் எல்லாம் எனக்கு அபியாசம் எனக்கு சாதனம் எல்லாம் பண்ணியாச்சு மறுபடியும் உலக வாழ்க்கையில போய் உழல கூடாது ஒரு ஸ்லோகம் இருக்கு உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கீதையில அஞ்சாவது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் எவன் சாகரத்துக்கு முன்னாலேயே காமக்ரோதங்களுடைய வேகத்தை தணிக்க முடியுமோ அவன்தான் சுகமான மனிதன் ஷக்னோதீஹைவய்சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோதவம் வேகம் சயுக்தசுகி நரஹா ஆஹ விமோக்ஷனாத் பிராக்குங்கிறதுக்கு விமோக்ஷனாத் பிராக்குன்னா சாகரத்துக்கு முன்னாலே நர்ச்சம் ஆனால் வியாக்கியானக்காரெலாம் என்ன சொல்லுகிறார்கள்னா மரண பரியந்தம் அப்படிங்கிறாங்க மரண பரியந்தம் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்புறம் வந்து ஏதோ முன்னாடி பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுடக்கூடாது ஆக இதை அது வற்புறுத்தி சொல்கிறது எதுக்குன்னா அந்த நிஷ்டையை விட்டுடக்கூடாது ஞானி நாம் அப்படி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி தேவி மகாத்மம் எப்பேற்பட்ட அறிவாளியும் மாயை இழுத்துடுமா Be careful, पुरुषस्य அடஞ்சிருந்தாலும்பய கட்டோபா அதனால் யோக இந்த ஆன்மீக வாழ்க்கையில் எப்பவும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த இதை விட்டுவிடக்கூடாதுன்னு கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறார் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் யாரையும் திட்டுறதோ ஏதோ நோக்கம் இல்லை ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அர்த்தம் சரி நேற்றுக்கு வகுப்பு முடிக்கிறவோ என்ன சொன்னோம் இது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்கிறதெல்லாம் மறந்து போச்சு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கோ அப்படின்னா அதுக்கு சில ஸ்லோகங்களை சொல்லி நிறைவு செய்யப் போகிறார் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் அல்லது வேதாந்த சாஸ்திரமானது சத்தியத்தை நமக்கு எப்படி புரிய வைக்கிறது உண்மையை எவ்வாறு நமக்கு உணர்த்துகிறது மெய்ப்பொருள் தத்துவத்தை எவ்வாறு நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ அடுத்த ஸ்லோகங்கள்லேருந்து சொல்ல போகிறார் कार्ये याता कारण्व तथे कार्याण न காரணம் தோக்சேத் காரியாபாவே விசாரத எப்படி நம்ம படித்தோம் உண்மையை தெரிஞ்சுகின்றது எப்படி தெரிந்து கொண்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா ஒரு பானை எடுத்துக்கிறோம் ஒரு பானையை வந்து இதை ஒரு பானையை வச்சுட்டு கல் மண்ணு பண்ணின பானையை வச்சுக்கிறோம் இது என்னப்பா அப்படின்னு கேட்குறோம் ஒருத்தட்ட கேட்குறோன்னு இது என்னதுன்னா பானை அப்படிங்கிறான் பானை இல்லாட்டி குடம் இல்லாட்டி சொம்பு சொம்புங்கிறான் பானைங்கிறான் வச்சோங்கூட சரி இது சொம்பு பானைங்கிற சொம்பு வச்சுப்போம் இது வந்து சொம்பு இந்த சொம்பு எதுலேருந்து வந்துது அப்படின்னு கேட்டால் இந்த சொம்பு எதனால் ஆயிருக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்டால் மண்ணால் ஆகியிருக்கிறது ஆக இது என்னன்னு கேட்டால் முதல்ல என்ன சொன்னான் சொம்புன்னு தான் சொன்னான் மண்ணுன்னு சொல்லலை அப்புறம் இது எதனால் இப்போ ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் மண்ணால் ஆயிருக்கு ஆக மண்ணு தான் இதுலேருந்து மண்ணிலேருந்து தான் இது வந்திருக்கு மண்ணு வந்து சொம்புகள் முழுக்க வியாபிச்சிருக்கு இந்த சொம்பை உடைச்சாலும் மண்ணு தான் ஆகும் மிச்சமாகும் ஆக பாத்திரத்தை பார்க்குற கையில் காமிக்கிற போது இது சொம்புன்னு சொன்னால் முதல்ல சொம்புன்னு தான் சொன்னான் அப்புறம் நம்ம என்ன கேட்டோம் இது எதனால் ஆன சொம்புன்னு கேட்ட உடனே மண்ணால் ஆன சொம்பு அப்படிங்க ஆக இந்த சொம்பு எதுலேருந்து வந்திருக்கு மண்ணிலேருந்து வந்திருக்கு இந்த சொம்பு எதனால் நிற்கிறது எதாக இருக்குது அப்படின்னா மண்ணாகத்தான் இருக்குது அப்போ இந்த சொம்பை அழிச்சா என்ன ஆகிடும்னா மண்ணாக போயிடு அப்போ சொம்பு என்னது பான்னா வெறும் பேரு நாம ரூபம் கர்ம அவ்வளோதான் இப்போ முதல்ல நம்ம கேட்குறது என்னது சொம்பு அப்புறம் மண் அப்புறம் சொம்பை நீக்கின பிறகு என்ன இருக்குது பான்னா மண்ணு தான் இருக்குன்னா இப்போ இதை எப்படி புரிய வைக்கிறோம்னு கேட்டால் சொம்புங்கிறது காரியம் மண்ணுங்கிறது காரணம் அப்புறம் என்ன பண்றோம் மண்ணை தவிர சொம்பு இருக்கான்னு கேட்கறோம் மண்ணை தவிர சொம்பு இல்லைன்னு சொன்ன உடனே இப்போ சொம்பு இருக்கா இல்லையான்னு கேட்குறோம் சொம்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும் மண்ணை தவிர சொம்பு இல்லைன்னா சொம்பு கிடையாதுன்னு இப்போ சொம்பு கிடையாதுன்னா மண்ணு வந்து சொம்புக்கு காரணம்ங்கிறதும் கிடையாது ஆக முதல்ல சொம்பு சொம்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு மண் அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு சொம்பு நீக்கப்படுகிறது சொம்புக்கு காரணமாக இருந்த தன்மையும் இது ரொம்ப முக்கியம் சொம்புக்கு காரணமாக இருந்த தன்மையும் நீக்கப்படுகிறது அப்புறம் என்னத்தை நீக்கிறது ஒன்றும் கிடையாது இது திருஷ்டாந்தம் சொம்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு மண் அறிமுகப்படுத்தப்படுகிறது இல்லையா அறிமுகப்படுத்தப்படுறதுன்னா என்ன ஞாபகம் ரிவீல் பண்ணுறதுங்கிற அர்த்தத்தில் சொல் முதல் சொம்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு மண் அறிமுகப்படுத்தப்படுகிறது சொம்பு காரியம் என்றும் மண் காரணம் சொல்லப்படுகிறது மண்ணுக்கு அந்நியமாக சொம்பு இல்லை என்பதால் சொம்பு நீக்கப்படுகிறது காரியம் நீக்கப்படுகிறது காரியம் நீக்கப்படுவதால் காரணத்தன்மையும் மண்ணிற்கு நீக்கப்படுகிறது என்ன இருக்குன்னா மண்ணு மாத்திரம் இருந்தது பூர்வம் மண்ணாசித்து இதுனாப்பண்ணேவரமே மண்ணேவெஸ மிருத்து மருது ஆசீத் மருணா மருண ஆசீத் இதுனூப்பேசி மருத் அப்புறம் என்னது ந மருப்பேணி இந்த கடகாங்கிற குடங்கிறது தார்காலிகமான வெறும் நாமரூபம் அவ்வளவுதான் குடம் என்பது தாற்காலிகமான பெயர் வடிவம் அதைத்தான் இங்கே சொல்லி இப்போ இப்போ என்ன பண்ணோம் நம்ம இது இதை வந்து உதாரணம் அதை வைத்துக்கொண்டு என்ன சொன்னோம் இப்போ எதை பார்க்குறேன் நீனா நாமரூபாத்மகமான பிரபஞ்சத்தை பார்க்குறேன் ஆகாசத்தை பார்க்குறேன் வாயுவை பார்க்குறேன் அக்னியை பார்க்குறேன் ஜலத்தை பார்க்குறேன் ஓஷதிகளை பார்க்குறேன் மரம் செடி கொடிகள் விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்தையும் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு கேட்குறோம் அப்புறம் அஸ்தி பாத்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறது விளங்குகிறதுங்கிறத பார்க்குறோம் ஆக எப்படி சொம்பில் மன்னோ அப்படி என்ன சொல்கிறோம் சச்சித்தானந்தம் பிரம்மன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் முதல்ல ஜகத்து தான் தெரிகிறது காரியம் தெரியுறது அப்புறம் இந்த ஜகத்துக்கு காரணம் என்னது பிரம்மம்னு சொல்கிறோம் சாஸ்திரம் சொல்லுகிறது அது யுக்தி அனுபவத்துக்கு பொருத்தமாக சொல்லுகிறது ஆகையினால நம்ம என்ன பண்ணுறோம் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறோம் முதல்ல நமக்கு சொம்பை மாத்திரம் கவனிக்கிற மாதிரி மண்ணை கவனிக்காமல் சொம்போட அழகுலையே மயங்கி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கவனிக்கலு வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படித்தானியத்துக்கு பயன்படுத்தி யாரும் யோசிச்சு இருக்காது யோசிச்சு இருக்காங்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் காரணப்பிரபஞ்சம் அத்தனைக்கும் ஆதாரமானது என்னதுன்னா பிரம்ம ஆஹ் முதல்ல காரியம் அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு காரணம் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் உதாரணத்தை மறக்கக்கூடாது காரணம் அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு என்ன பண்ணுறோன்னா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை காரணம் இல்லாமல் காரியம் இல்லை பிரம்மம் இல்லாமல் ஜகத் இல்லை முதல்ல ஜகத்து ஜகத்து காரியம் பிரம்மம் காரணங்கிறோம் அப்புறம் ரெண்டாவது என்னன்னு சொல்கிறோன்னா காரணமாகிய பிரம்மம் இல்லாமல் காரியமாகிய ஜகத்தில் நீங்கள் உதாரணத்தை எழுதிக்கணும் சொம்பு இஸ் ஈக்குவல் டு ஜகத்து மண் பிரம்மம் அந்த அதே சொம்பு இஸ் ஈக்குவல் அதே மாதிரி மண் பிரம்மம் காரணம் இப்போ காரணத்துக்கு வேறாக காரியம் இல்லை அப்புறம் எப்படி சொம்பை நீக்கணுமா இல்லையா சொம்பு வந்து சொம்புக்கு சப்டான்ஸ் கிடையாது இருப்பு கிடையாது வெறும் அது என்னது வெர்பல் இங்கிலீஷில் சொன்னால் வெர்பல் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேரு நாம மாத்திரம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் கடோபுனிஷ சொல் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் வெறும் வாக்கு மாத்திரம்தான் அதுக்கு வஸ்துவே கிடையாது பொருளே கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறோம் காரியத்தை நீக்கிறோம் சொம்பை நீக்கிற மாதிரி ஜகத்தை நிஷேதம் பண்ணுறோம் ஜகத்தாகிய காரியத்தை நீக்குகிறோம் சொம்பாகிய காரியத்துக்கு இருப்பு இல்லை என்று சொம்பை நீக்குவது போல ஜகத்து ஆகிய நாமரூபமாகிய ஜகத்தை நீக்குகிறோம் இருப்புலாததால் நீக்குகிறோம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஸ்டெப்பு புரிஞ்சுக்கணும் முதல்ல காரியம் பிறகு காரணம் அறிமுகம் மூன்றாவது காரணத்துக்கியமாக காரியம் இல்லை என்று அறிமுகம் காரியம் இல்லை என்பது அடுத்தது காரணம் என்கிற தன்மையும் இல்லை இருப்பது அத்வைத்தம் மட்டுமே இதை எத்தனை பாஷையில் வேணாலும் எத்தனை பாஷை நான் சொல்கிற முறையில் மாற்றிக்கலாம் துவைத்தம் காரியம் அத்வைத்தம் காரணம் அத்வைத்த காரணத்துக்கு அந்நியமாக துவைத்த காரியம் இல்லை துவைத்தம் என்பதே இல்லை என்கிற வார்த்தையும் தேவையில்லை துவைத்தம்ங்கிற சப்தத்துக்கு இருப்பு இல்லைன்னு சொன்னால் அத்வைத்தங்கிறது ரிலேட்டிவ் வேர்டு தானே அந்த வேர்டும் தேவையில்லை அத்வைத்தம் இதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை துவைத்தம் தான் அத்வைதத்தை பேசணும் காரியம் இருந்தால் தான் காரணத்தை பற்றி பேசணும் காரியமும் இல்லை காரணத்தன்மையும் இல்லை அதுதான் இதன் மூலமாக என்ன புரிஞ்சுட்டோம்னா இதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் அத்தியாரோப அபவாதம்னு பேர் பிரக்ரியா சொல்லிக் கொடுக்குற முறை தாளத்தின் உடுக்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூலத்தை முன்பு காட்டி சூக்குமத்தை பின்பு காட்ட சூக்குமத்தை பின்பு காட்டி மூலத்தை காட்ட முனிவரர் தொடங்கினாரே அப்படி ஒரு பாட்டு இருக்கு கைவல்ல நவநீத்ரன் ஆக எப்படி நாம புரிஞ்சுண்டோங்கிறத சொல்லி முடிக்கிறார் அவருதான் இந்த ஸ்லோகத்தை பாருங்க இப்ப புரியும் காரியே காரணா ஆயாத்தா காரியே காரணத்தா ஆயாதா காரியன்னா காரியத்தில் காரணம் ஆயாத்தான்னு சொன்ன அணுகதா வியாப்தா இனா இங்கிலீஷில் வியாபிச்சிருக்கு வியாபிச்சிருக்கு எப்படி துணியில நூல் வியாபிச்சிருக்கோ அது மாதிரி காரியத்தில் காரணம் வியாபித்திருக்கிறது அணுகதான் சொல்றது அணுகதா வியாப்தா சரி காரியத்தில் காரணமானது வியாபித்திருக்கிறது காரணி காரியத்தா ஆயாத்தா காரணத்தில் காரியம் வியாபிக்கவில்லை காரணத்தில் காரியம் வியாபிக்கவில்லை நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம உதாரணத்தை விடக்கூடாது அதாவது சொம்பில் மண் இருக்கிறது மண்ணில் சொம்பு கிடையாது உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்னது ரொம்ப அதிகமாக மதிப்புள்ளதா நினைக்கணும் ரொம்ப வேல்யூபிளா திங்க் பண்ணணும் தங்கத்தை நினைச்சுக்கோங்க தப்பு நகையில் தங்கம் இருக்கிறது தங்கத்தில் நகை இல்லை செயின திருடின்னு போனான் ஒருத்தன் செயின் ஸ்னாச் பண்றான்னு வச்சு என் செயனை எடுத்துட்டு போயிட்டான் எடுத்துட்டு போனான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க சுவாமி செயின் இல்லை சுவாமிஜி அந்த செயின் வந்து தங்கம் ஆகையினால அந்த தங்கம் போய்ட்டுதே தான் எனக்கு துக்கமே செயின் போனால் போயிட்டு போகிறது அப்படி சொல்லணும் ஆக காரியத்தில் காரணம் வியாபித்திருக்கிறது ஆனால் காரணத்தில் காரியம் இல்லை இதுதான் பகவத்கீதையில நல்லா சொல்லப்பட்டிருக்கு மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வஸ்தா என்னிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் அவைகளிடத்தில் நான் இல்லை என்னிடத்தில் அவைகள் இருக்கின்றன காரணத்தில் காரியம் இருக்கிறது காரியம் காரணம் அல்ல காரியம் கற்பனை அதுதான் விஷயம் காரணம் வந்து காரியம் வந்து மனக்கற்பனை ஆஹா காரணே நகி காரியத்தா அப்போ காரணத்தில் காரியம் வியாபிக்கவில்லை காரணம் எல்லாத்துலேயும் இருக்குது மைக்லேயும் சச்சித்து இருக்கு அந்த டேபிள்லேயும் இருக்குது ஆனால் டேபிள் புஸ்தகம் இல்லை புத்தகம் டேபிள் இல்லை புஸ்தகம் சச்சித்து டேபிள் சச்சித்து ஆனால் டேபிள் புஸ்தகம் இல்லை புஸ்தகம் நாம ரூபமெல்லாம் மாறுறது சச்சித்து மாறுறதே கிடையாது அது நீங்க புரிஞ்சுக்கணும் ஆகையினால் நாம ரூபம் வெறும் கற்பனை தான் காரணே நெகி காரியத்த இது ரெண்டாவது ஸ்டெப்பு இது எப்படி சொல்கிறார் நான் என்ன சொன்னேன் முதலில் காரியத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரணத்தை அறிமுகப்படுத்தி காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்பதை சொல்லி பிறகு காரியம் இல்லை என்பதை சொல்லி பிறகு காரணம் என்னும் தன்மையும் இல்லை ஃபைவ் ஸ்டெப்ஸாக நம்ம பிரிச்சுன்னுட்டோம் அதாவது காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் காரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி காரணத்துக்கு அன்னியமாக காரியம் இல்லைங்கிறத புரிய வச்சு காரியமே அதனால காரியம் இல்லைங்கிறத புரிய வச்சு அப்புறம் காரணம்ங்கிற தன்மையும் தேவை இல்லைங்கிறதையும் புரிய வச்சுட்டா இருக்கிறது என்ன இருக்குன்னா மௌனம் பேச முடியாது அதாவது பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிய வைக்கணும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை பேச வேண்டிய அவசியம் இல்லேன்னு புரிய வைக்கணும் ஆஹ தத்த காரணத்துவம் கச்சேத் ரெண்டாவது லைன் தத்தா பிறகு காரணத்தன்மையும் போய்விடுகிறது எப்படின்னா விசாரத்த காரிய அபாவே தத்தா காரணத்துவம் கச்சேத் அப்படி அண்மையை பண்ணணும் விசாரம் பண்ணி குரு சாஸ்திர முகமா குரவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு குரவன் சொல் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு எப்படி இருக்குது குரவன் குரவனாயரு குரு குரவன் உபதேசத்தால் கூறுநூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனங்களன்று ஜானத்திரமென்று தெளிவதே அபவாதங்காண் எல்லாம் கைவல்ய நவநீதம் ஆஹ விச்சாரியே விச்சாரம் பண்ணினோமா எவைரி பண்ணினோம்னா காரிய அபாவே காரியமே இல்லை காரிய அபாவே தாரியாவே காரிய அனந்தரம் அர்த்தம் காரிய அனந்தரம் காரணே காரணங்கிற தன்மையும் அந்த ஸ்டேட்டஸ் அந்த காசல் ஸ்டேட்டஸும் போய்டும் இங்கிலீஷில் சொன்னால் இஃபெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்புறம் காசை இன்ட்ரடியூஸ் பண்ணு காசுக்கு வேறாக இன்ட் இஃபெக்டை இல்லைங்கிறத அப்புறம் இஃபெக்டே இல்லை அப்புறம் காஸ்னஸ்ஸும் இல்லை ஆனால் வஸ்து இருக்கா இல்லையாண்ணா வஸ்து இருக்குது பரமார்த்த வஸ்து ஏக்கமேவ அத்விதீயம் பிரம்மா ே நாநாஸ்தி கிச்சன இந்த பன்மைங்கிறது கிடையாது பாருங்க ஆயத்த காரணே காரியத்த நகி விசாரத்தே தரணம் என்னாச்சு உத்தம அதிகாரிக்கு இதை சொல்லிக் கொடுத்த உடனே அவன் என்ன சொல்கிறான் எனக்கு புரிஞ்சது பிரம்மைவ சத்தியம் சர்வம் கலு இதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி நமஸ்கரோமி கச்சாமி முடிஞ்சுச்சு என்ன புரியறது அவ்வளோதான விஷயம் எனக்கு புரிஞ்சு கொடுத்து நீங்கள் கொடுத்த டீச்சிங் நல்லாவே புரியறது படத்தை புரிஞ்சாலும் புரிய சொல்லணுங்கிறதுக்காக இல்லை புரிஞ்சாகணும் இப்படி சொல்கிறதுனால இப்போ வந்து இதே நமக்கே எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன் முதல்ல உணரப்படுகின்ற உ உடம்பு மனசை சொல்கிறோம் அப்புறம் உணர்பவனை சொல்கிறோம் உணர்பவனின்றி உணரப்படுவது இல்லைங்கிறோம் உணரப்படுவது உண்மையில் இல்லவே இல்லைங்கிறோம் ஏன்னா மாறின் இருக்கு விழிப்பு கனவு உறக்கத்தில் மாறுவது பிறக்கிறதுக்கு முன்னால் இந்த உடம்பு இல்லை இறந்த பிறகு இந்த உடம்பு இருக்காது ஆகையினால இதெல்லாம் வந்து போகிறது இதுக்கு இருப்பு கிடையாது ஆக உடலாக என்னை உணர்கிறேன் அப்புறம் வந்து என்னது நீ உணர்வுன்னு ஒன்று இல்லாமல் இதெல்லாம் உணர முடியுமான்னு கேட்குறோம் உணர்வுன்னு ஒன்று இல்லாமல் இதெல்லாம் உணர முடியுமான்னு கேட்குறோம் அப்போ உணர்வு இல்லாமல் உணர முடியாது இப்போ உணர்வுக்கு அந்நியமாக உணரப்படுவை உணரப்படுபவைகள் கிடையாது அப்படி புரியணும் உணர்வுக்கு அந்நியமாக உணர உணரப்படுபவைகள் கிடையாது உணரப்படுபவைகள் உண்மையில் இல்லவே இல்லை இருப்பற்றதால் இருப்பற்றதால் இல்லை பிறகு என்ன இருக்குன்னா உணர்வே உண்மை உணர்வு என்னும் தன்மையும் உணரப்படுபவையினுடைய கோணத்தில் சொல்லப்படுவதால் ஆக எந்த சொல்லும் சொல்லக்கூடாது பிரம்மம்னு கூட சொல்ல முடியாது பிரம்மம்னா என்ன பெருசுன்னு அர்த்தம் பெருசுனாலே இன்னொன்று என்ன அர்த்தம் வரும் சின்னதுங்கிற ஞாபகத்துக்கு வரும் அத்வைத்தம்னா துவைதம் ஞாபகத்துக்கு வந்துவிடும் ஆகையினால எந்த சப்தங்களும் யூஸ் பண்ணக்கூடாது வாச்சாம கோச்சரம் அவ்வளோதான் அதுக்கு நிறைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும் நிறைய இப்படி எல்லாம் பேசினா தான் வார்த்தை தேவையில்லை அப்படிங்கிறது புரியும் வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதமாக பயன்படுத்தி சொல்லிக் கொடுத்தாத்தான் வார்த்தைகளும் தேவையில்லை எண்ணங்களும் தேவையில்லை எண்ணங்கள் என் மீது எழுந்து தோன்றி மறைகின்றன தண்ணீரில் அலைகள் தோன்றி மறைவது போல எண்ணங்கள் என்னிடம் தோன்றி இருந்து மறைகின்றன எண்ணங்களோடு என்னை நான் இணைத்து அறியாமை மடமை மடமையிலும் மடமை போடணும் ஆஹ காரணத்துவம் ததோ கச்சேத் சரி அப்ப இதிலிருந்து என்னாச்சு இவ்வளோ பேசி என்ன பிரயோஜனம்னா அடுத்த ஸ்லோகம் பாருங்க அம் வஸ்தூ வாசாம द्रष्टव्यं புன புனா மோச்சரம் திர்ட திருஷ்டேன புனா என்ன அர்த்தம் பிறகு பிறகுனா என்ன எதுக்கு பிறகு அப்படின்னா இப்படி காரணத்தை நீக்கிய பிறகு காரிய காரண விசாரம் செய்து காரிய காரண விசாரத்தின் மூலம் பிரம்மத்தை உணர்ந்து கொண்ட பிறகு காரணத்தன்மையை நீக்கிட்டால் என்ன ஆகும்னா சுத்தம் பவேத் சுத்தம் பவேத்துனா என்ன அர்த்தம் தூய்மையாகும்னு அர்த்தம் தூய்மையான ப்யூர்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா காரியத்தோட காரணத்தை சேர்த்து வச்சோம் ஆனால் காரியத்தோட அது இம்பியூர் மாதிரி அது அசங்கம் இருந்தாலும் அதோட சேர்ந்திருக்கிற மாதிரி அசுத்தமானது மாதிரி அ சுத்தம் பிர இந்த காரியக்காரண விசாரம் பண்ற போது அசுத்தமானது போல இருக்கு போலங்கிறது ரொம்ப முக்கியம் விசாரம் பண்ண பிறகு என்ன இருக்குது வெறும் காரண காரணத்தன்மையை நீக்கிவிட்டோம் அது நீக்கினதுனால அது சுத்தம் பவேத் அச வஸ்து சுத்தம் பவேத் சுத்த பிரம்மன் ஒண்ணுதான் என்ன சொல்லுவோம் ஜகத்தே கிடையாது இந்த சரீரம் மனசு புத்தியே கிடையாது மனோபுத்தி அகங்கார சித்தானி நாஹம் நோத்திரஜிஹ்வே நகிராண நேத்திரே நச்ச வோமூமிர் நேஜோ நாயு சிதானந்தரூபிவோகம் சிவோகம் அகல சுத்தம் வஸ்துவேத் சுத்தமான வஸ்துதான் இருக்கும் அது அது சொல்ல முடியுமா ந வாச்சாம் அகோச்சரம் வாச்சாம் அகோச்சரம் வாச்சரம் எ அன்றோன்னு போடணும் வாசாம கோச்சரம் அது வாக்குக்கும் வாக்குக்கு அகோச்சரம் அகோச்சரம்னா புலப்படாதுன்னு அர்த்தம் வார்த்தைக்கு அது எட்டாது ஏன்னா இதுவரைக்கும் வார்த்தைய வச்சு சொல்லியிருக்கோம் வார்த்தைகளை முரண்படுத்தி உண்மையை புரிய வச்சிருக்கோம் காரிய காரண விவேகம் பண்ணி வஸ்து புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்டால் இந்த கம்யூனிகேஷன் மெத்தட் சொல்லிக் கொடுக்குற முறை அந்த சொல்லி கொடுக்குற முறைப்படி சொல்லி கொடுத்த உடனே விஷயம் புரிஞ்சு விஷயம் புரிஞ்சாச்சுன்னா புரியறது ஆனால் அதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டிய அவசியம் இல்லை வாக்குக்கு எட்டாதது வாக்கால் விளக்க அவசியம் இல்லை புரிஞ்சிக்க சிந்திக்க வே பிறகு புரிஞ்சுக்கணுமா புரிஞ்சின்ற பிறகு புரிஞ்சுக்கணும்னா என்ன சொல்கிறது நான் புரிஞ்சுனுவிட்டேன் ஆனாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுவிட்டால் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கல புரிஞ்சாகணும் எனக்கு புரியலையே பான் ஆகையினால புரிஞ்சின்றதுக்கப்புறம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நான் புரிஞ்சுனுட்டேன் புரிஞ்சுக்கணும் இன்னும் புரிஞ்சுக்கணும் இன்னும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன புரிஞ்சின்றாலும் ஒரு தரம் புரிஞ்சின்ற விஷயம்தான் அது அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அதை புறப்பொருளாக பார்க்க முடியாது அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது ஆக வாசாம் அகோச்சரம் அப்படின்னு போட்டாலே நீங்கள் போட்டணும் மனசாக அகோச்சரம் அது அண்டர்ஸ்டூ வாக்குக்கு புலப்படாதது வாக்குனால் அதை விளக்கி சொல்ல முடியாது இல்லை மனசு இதில் நிற்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சொல்கிறார் இந்த சொம்பு மண்ணு இருக்கு இதை ஞாபகம் வச்சுட்டு திரும்ப திரும்ப யோசிச்சுப்பார் அப்படிங்கிறார் இந்த சொம்பு சொன்னேன் இல்லையா சொம்பு மண்ணு உதாரணம் சொன்னேன் இல்லையா அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறார் இருக்குன்னா அதையே யோசிச்சுரு அதை யோசிச்சு இதுக்கு அப்ளை பண்ணும் அவ்வளோதான் வழி அப்படிங்கிறார் பாருங்க புனப்புனா மிருத்கட்டேன திருஷ்டாந்தேன ஏவ திரஷ்டவியம் ஸ்லோகம் க்ளீனாக இருக்குது புன புனர்த்தம் மறுபடியும் மறுபடியும் மிருத்கடேன திருஷ்டாந்தேன ஏவ மிருத்கடம் மிருத்துன்னா மண்ணு ஹட்டம்னா குடம் திருஷ்டாந்தேன ஏவ அந்த ஏவ தூக்கி போட்டுக்கணும் அந்த எக்ஸாம்பிள்னால மாத்திரம்தான் திரஷ்டவியம் திரஷ்டவியம்னா அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவால் காண வேண்டும் திரஷ்டவியாகனா டு பி சீனா பார்க்கணும்னா என்ன எப்படி பார்க்கறதுனா புத்தினால பார்க்கணும்னு அர்த்தம் அறிவால் பார்க்கணும் இந்த எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப யோசித்து பார்த்து இந்த குடம் மண்ணு இந்த குடத்தை இப்படி கவுத்திப்பார் இப்படி வச்சுப்பார் அப்படி பண்ணிப்பார் என்ன பண்ணாலும் சரி அது எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் சரி பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் முன்னாலையும் மண்ணு தான் பின்னாலையும் மண்ணு தான் உள்ளேயும் மண்ணு இந்த பக்கம் மண்ணு தான் பக்கம் மண்ணுதாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பாட்டே இருக்கு என்னது எல்லாம் மண்ணடா அத்தனையும் மண்ணுதான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ஆகா மிருத்கட்டேனைவ திர்டவியம் புனப்புன மிருத்கட்டேன திருஷ்டாந்தேன ஏவ அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னே போரும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டே நீ விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் ஆஹாஸ்திரத்தில் உபதேசம் பண்ண விஷயத்தை சுருக்கமா சொல்லுகிட்டு வர்றார் அப்புறம் திரும்பவும் சொல்ற பாருங்கர் பிரம்மாத்மிகா பவேத் உதேதி சுத்த சித்தா நாம் வானம் தர அன பிரே வச்சி வானம் தரம் இந்த ஸ்லோகத்தை சரியா படிக்கலைன்னா அண்மையை மாறி போயிடும் ஜாகிரதையாக படிக்கணும் பாருங்கள் எப்படி படிக்கிறோம் பாருங்கள் அனேனைவ பிரகாரேண இல்லாட்டி சுத்த சித்தானாம் முதல்ல போட்டும் சுத்தச்சித்தானாம் அனேனைவ பிரகாரேண விறத்திஞானம் உதேதி ரொம்ப அழகாக போட்டிருக்கிறது சுத்த சித்தானாம் சுத்த சித்தானாம்னா என்னர்த்தம் ஸ்ர்தாசகிதானாம் சாதனச்சதுஷ்டய சம்பனாம் வேதாந்த சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவர்களுக்கு தர்மத்தை நன்றாக கடைப்பிடித்தவர்களுக்கு சுத்த சித்தானாம்னா என் தூய உள்ள உடையோர்க்குங்கிறது தூய தமிழ் தூயம் உள்ளமுடையோர்க்கு நல்ல பியூர் மைண்ட் இருக்கிறவர்கள்னு அர்த்தம் ப்யூர் மைண்டுனா என்ன அர்த்தம்னா இந்திரிய விஷயங்களில் வைராக்கியத்தோட விவேகத்தோடு இருக்கிறவர்கள்னு அர்த்தம் விவேகம் வைராம் சமாஷட் சம்பத்தி மூமுகுணங்களாம் உடையவர்களுக்கு சுத்தச்சி அனேன பிரக்கேண இந்த மெத்த மெத்த காரியே காரணத்த காரணத்த காரணி காரியத்த காரணவிச்சார்த்தியே காரணத்தம் தோேத் இந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு திரும்ப திரும்ப திரும்ப யோசிக்கணும் அபரோக்ஷானுபூதி புரியலன்னு சொன்னால் அடுத்த கிளாஸ் என்னவோ அதுக்கு வரணும் புரிஞ்சாலும் வரலாம் தப்பு இல்லை நல்ல விஷயத்தில் பொழுது போகிறது அவ்வளோதான் அப்ப என்ன சொல்றார் அநேனைவ இந்த மெத்தட் இந்த அத்தியாரோப அபவாத பிரக்ரியா அத்தியாரோபாபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்து அத்தாரோபாத்தியஸ்தாரோபிர பிரகிரியை காரியத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரணத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரியத்துக்கு திரும்ப திரும்ப ஏதோ சொன்னே இருப்போம் காரணத்துக்கு அன்யமா காரியம் இல்லையேன்னு சொல்லி காரியத்தை நீக்கி காரணத்தன்மி நீக்கியுட்டா சுதம் வசு பவேத் வாசாமோச்சரம் அவ்வளவு ஆஹா வானம் உதேதி விறத்திஜானம்னா என்னது அகண்டாகார விறத்திஞானம் அத்வைத விறத்திஞானம் பிரம்ம விறத்தி ஞானம் இந்த பிச்சு பிச்சு இருக்கிற விஷயத்தை பற்றின விறத்தி ஞானம் இல்லை பூர்ண விறத்தி ஞானம் நம்ம அந்த பாஷை நல்லது பூர்ணமான வஸ்துவை பற்றின விறத்திஞானம் நம்ம யோசிக்கிறதுலாம் என்னது எப்பவுமே அபூர்ண விற்பிஞானந்தான் அது வந்து நமக்கு என்னது பைசா காசு கிடையாது இல்லாமல் கிடச்சிட்டே இருக்குது சௌரியமாக ஆனால் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல ஜானம் இது இந்த ஜானம்ங்கிறது ஜானம்ங்கிறது தான் விறத்தி ஞானம் விறத்தினா என்ன அர்த்தம் எண்ண வடிவமான அறிவுன்னு அர்த்தம் எண்ண வடிவமான அறிவு அறிவும் எண்ணந்தான் விறத்திஞானம் சுத்த சித்தானாம் அநேனைவ பிரகாரேன விறத்திஞானம் உதய்த்தி ஃபுல் அப்புறம் என்னதுன்னா தத்தப்பரம் அதற்கு பிறகு பிரம்மாத்மிகா விற்திஹி பவேத் அது உதிச்சதுக்கு பிறகு என்னாகும் அதை திரும்ப திரும்ப நம்ம சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணினோம் ஆனால் என்னாகும்னா அது வந்து பிரம்ம விறத்தி ஆகிடும் நிஷ்டை ஆயிடுங்குற ஸ்தித பிரஜனாயிடுவான் பிரம்மாத்மிகா விற்திஹி பவேத் ஸ்தித பிரஜோ பவேத் குணாத்தீத்தோ பவேத் சிதப்பிரஜன் ஆகிவிடுவான்னு அர்த்தம் பிரம்மாத்மிகா பவேத்ன அர்த்தம் எண்ணம் எப்பவுமே அண்டர் கரண்ட் சொன்ன ஆள் மனசுல எப்பவுமே அந்த எண்ணம் இருந்துகிண்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் காரணம் வத்திரேக்கேன புமநாத காரே நம் பிரிய மறுபடியும் இந்த விச்சாரத்தை திரும்பவும் சொல்கிறார் அவர் புரிய வைக்கிறதுக்காக ஏன்னா அபரோக்ஷ அனுபூத்தி டெக்ஸ்ட்டோட பேர் மறந்துவிடக்கூடாது திடீர்னு நமக்கு வந்து இது என்ன படிச்சுன்னு இருக்கும் இந்த புஸ்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு சந்தேகம் வந்துவிடக்கூடாது அபரோக்ஷ அனுபூதி அது அபரோக்ஷ அனுபூத்தின்னா என்ன அர்த்தம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச அறிவுன்னு அர்த்தம் அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துவை தெரிஞ்ச அறிவுன்னு அர்த்தம் இப்போ இந்த உடம்பு எனக்கு பரோட்சமாக அபரோட்சமானு கேட்டால் இப்போ என்னோட ரூம் எனக்கு அப்பரோக்ஷம் என்னோட அறை இப்போ எனக்கு பரோட்சம் இங்கே நான் உட்காந்துருக்கேன் என் ரூம் அங்கே இருக்குது சொல்லப்போனால் என் முதுகே எனக்கு பரோட்சம்தான் முதுக முதுக ஃபீல் பண்ணுறதுனால தெரியுறது ஆக பரோக்ஷம் தள்ளி எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த ஹால் எனக்கு பரோட்சம்னு சொன்னால் என்ன அர்த்தம் எங்கேயோ இருக்கிறத பற்றின அறிவு அங்க நதி இருக்குங்கிறது பரோட்சம் அங்கே இருக்குது நம்ம நேரில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஆனால் இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற போது அந்த இடம் நமக்கு பரோட்சமாக இருக்குது இந்த இடம் எப்படி இருக்குது அபரோக்ஷமாக இருக்குது இந்த ஹால் அபரோக்ஷமாக இருக்குது சரி இந்த ஹால் அபரோக்ஷமாக இருக்குது இந்த உடம்பு அபரோட்சமாக இருக்குது இப்படியே வரணும் இந்த உடம்பு அபரோக்ஷமாக இருக்குது உடம்பு இந்த ஹால் அபரோக்ஷங்கிறது சந்தேகம் இல்லையே சந்தேகம் இல்லை இந்த உடம்பு அபரோக்ஷமாக இருக்குது எங்கே போனாலும் அபரோக்ஷமாக இருக்குது ஏதா மறக்கப்படாதோன்னு ஒன்றே ஒன்று தூக்கத்தில் தான் தெரியல ஆக இதில் வந்து இப்போ எனக்கு இந்த உடம்பு அபரோட்சமாக இருக்கா பரோட்சமாக இருக்கா அப்படின்னா அபரோட்சமாக தான் இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் ஏன் மனசு சந்தேகமாக இருக்கோ அபரோட்சமாக இருக்குது ஏன் மனசு இருக்கட்டும் நான்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்கேன் அது அபரோட்சமாக இருக்கா பரோட்சமாக இருக்கா அது அபரோட்சமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எனக்கு அபரோட்சமாக இருக்குது அந்த அபரோக்ஷம் இல்லைன்னு சொன்னால் இந்த அபரோட்சமெல்லாம் இல்லை என்ன சாட்சா்காரம் பண்ணாமல் விஷயத்தை சாட்சா பண்ண முடியாது திரஷ்டாவை சாட்சாத் காரம் பண்ணாமல் திருஷ்யத்தை பண்ண முடியாது அதுதான் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்கிறது அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்க முடியாது அனுபவிப்பவனை அனுபவிக்காமல் அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்க முடியாது சந்தேகம் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆகையினால என்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு சந்தேகம் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் யாருன்னு மாத்தம் தான் தெரிய மாட்டேங்கிறது எனக்கு வந்து எனக்கு அனுபவம் வேணுமா அறிவு வேணுமா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அறிவு இருந்தால் போறாது அனுபவம் வேணுங்கிறாங்க நம்ம மாற்றி சொல்கிறோம் இந்த வேதாந்த விஷயத்தில் மாத்திரம் தத்துவ விஷயத்தில் மாத்திரம் மற்ற விஷயத்துக்குன்னு அப்படி இருக்கலாம் அறிவு இருந்தால் போராது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லலாம் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் படித்தா மாத்திரம் போகாது அக்ரிகல்ச்சர்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் எல்லா துறையிலையும் இவன் டீச்சிங் பண்ணுறது கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லலாம் ஆனால் இதில் அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்லை நான் என்னவாக இருக்கேன்னு தான் நான் என்பது அனுபவமாக இருக்கிறது நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு புரியவில்லை அவ்வளோதான் சொல்லணும் நான் என்னவாக இருக்கிறேன் என்பது எனக்கு புரியவில்லை சில சமயம் நான் கட்டடமாகவே மாறி விடுகிறேன் அந்த கட்டடத்தில் ஏதாவது பண்ணி இது பண்ணி அது டைல்ஸை திரும்ப இடித்தான்னா என்னவோ பண்ண தான் ஏன்னா நம்ம கட்டடம் இல்லையா எதுக்கு அந்த டைல்ஸை ஒட்டுறான் அப்புறம் வந்து அந்த அது எதோ உடஞ்சி திரும்ப இடிக்கிறான்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பண்ணுறது இல்லையா அப்போ என்னது நான் கட்டடமாக ஆயிட்டேனா சரி அப்புறம் அது வந்து உடம்பு உடம்பாக ஆகிடறேன் உடம்பாகவே இது பண்ணிடுறோம் உடம்பாக நான் இருக்கேனா நான் குண்டாக இருக்கேனேன்னு சொல்லி துக்கமாக இருக்குது குண்டாக இருந்தால் ஒல்லியாகலையேன்னு துக்கமாக இருக்குது ஒல்லியாக இருந்தால் கொஞ்சம் குண்டு சதை வைக்க மாட்டேங்கிறதுங்கிறான் ஏதோ ஒரு துக்கத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் இன்னும் புரிய மாட்டேங்கிறதுன்னு துக்கம் வேறு ஆ மனோமய கோஷ ப்ராப்ளம் இது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ பூர்ணமானவன் துவம் பூர்ணகா இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு உன்னை இணைச்சுண்டு நீ வந்து லிமிட்டடாக தான் இருப்பே நீ வந்து உண்மையிலேயே அன்லிமிட்டட் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா இதை விட தயாராக இல்லை அதனால் நான்கிறத அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு பேச வந்து என்ன அபரோக்ஷ என்ன அர்த்தம் அகங்கிறதுல அனுபவத்தில் சந்தே அகமஸ்மித்திய அனுபவத்தில் சந்தேகமே கிடையாது அகம் கீதோஸ்மி அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது ம் நீ பூர்ணமாக இருக்கிறாய் ஆனால் என்னோடய அனுபவம் என்ன நான் இருக்கிறேங்கிறது அனுபவம் நான் அபூர்ணமாக இருக்கேங்கிறதும் எனக்கு அனுபவம் ஆனால் நான் பூர்ணமா இருக்கேங்கிறத சாஸ்திரம் எனக்கு புரிய வைக்கிறது புரிய வச்ச உடனே நான் என்ன பண்றேன் அந்த பூர்ணானுபவ ஸ்வரூபமாக என்ன புரிஞ்சுக்கிறேன் பூர்ணானுபவ ஸ்வரூபமாக என்ன புரிஞ்சுக்கிறேன் அந்த அகங்கிற பதார்த்தம் வாஸ்தவமா பூர்ணமானதுன்னு புரிஞ்சுட்டோம் புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் அபரோக்ஷ அனுபூதிங்கிறது தெளிவாள் ஆஹா ஆத் ஆத்மாவை அபரோக்ஷம் பண்ணுற வேண்டிய அவசியம் கிடையாது ஆத்மா நித்திய அபரோக்னு பேர் அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வேதாந்தம் படித்து தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சிக்காத தெரிஞ்சுக்கிறோமா சாதாரணமாக படிக்கிறதுனால தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம் தெரிஞ்ச ஒன்றை பற்றியே தெரியாததை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்ச ஒன்றை பற்றி சரியா தெரியாத அம்சத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஒரு அதாவது தெரிஞ்ச அம்சத்திலேயே தெரியாத அம்சம் ஒன்று உட்கார்ந்துருக்கு நான்கிறது தெரிஞ்ச அம்சம்தான் நான் பூர்ணமானவன்கிறது தெரியாத அம்சம் அந்த தெரியாத அம்சத்தை சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது அதை நாம் எடுத்துக்கிறோம் அதை திரும்ப திரும்ப பல கோணங்களை சொல்லி பூர்த்தி பண்றார் ஆதவ் புமான் காரணம் வெத்திரேக்கேன விலோக்கையே இந்த காரியத்தையே விசாரம் பண்ணணும் இது எப்படி வந்தது அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இந்த காரிய விசாரம் பண்ணணுமா இந்த காரியங்கள்லாம் எப்படி வந்தது குத்த ஆஜா தா குத இயம் விசிஹி முதல்ல என்ன சொல்றார் காரியத்தை விசாரம் பண்ணு காரணம் இல்லாமல் காரணத்தை விட்டு காரியத்தை பார்க்க வேண்டுங்கிறார் ஆதவ் புமான் புமான்னா மனிதன் அர்த்தம் மனிதன் முதலில் காரணம் வெத்திரேக்கேன காரணம் காரணத்தை விட்டு அர்த்தம் காரணத்தை விட்டு விலோக்கையே பார்க்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல நகையைப் பாரு அப்படி சொன்னால் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் முதல்ல நகையை பாரு எல்லா டிசைனையும் பாரு அந்த நகைக்கடைக்கு உள்ள போ அப்படி போய் அங்க போய் நின்ன உடனே என்னது தேவலோக தரிசனம் அங்க போன உடனே இப்படி பாரு அங்க பாரு எல்லாம் பாரு ஒரு விஷயம் எல்லாத்தையும் பார்ப்பா அப்புறம் அத்தனையும் இப்படி பார்த்து காரணத்தை பார்க்காம டிசைனை மாத்திரம் பார்க்க நம்ம பார்க்குறவுடனே நிறுத்தி நிறுத்தி பார்க்குற போது என்ன பண்ணுவோம் தங்கத்தையாக பார்ப்போம் டிசைனை தான் பார்ப்போம் காரணம் வெத்திரேக்கேன காரியம் விலோக்கையே அது முதல்ல சொல்கிறார் காரியத்தை இந்த ஜகத்து காரியம்னு முதல்ல புரிஞ்சுக்கோப்பா அதுவே பெரிய பாடம்ங்கிறார் முதல்ல காரிய காரியம்னு புரிஞ்சுக்கோ இதெல்லாம் வந்து இஃபெக்டு இது ப்ராடக்ட் அப்படி புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அப்புறம் இதெல்லாம் எதிலிருந்து வந்தது அப்புறம் கேள் குத்த ஆஜாத்தா குத்த யம் இது எதுலேருந்து இது வந்து எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்போ அதை கேளு அப்புறம் என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன புன அன்வயின காரியே நித்தியம் பிரபியதி தத்ஹி தத்ஹின்னா அந்த காரணத்தைன்னு அர்த்தம் பிறகு புன பிறகுன்னு அர்த்தம் பிறகு அந்த காரணத்தை தத்ஹி அந்த காரணத்தை காரியே அன்வயின காரியம் முழுவதிலும் தொடர்ந்து இருக்குன்னு அர்த்தம் காரியே அன்பையேன நித்தியம் பிரபசதி காரணத்தை அப்புறம் பார்க்குறான் முதல்ல சொம்பை பார்க்குறான் இது என்ன சொம்பு சொம்புன்னு பார்க்குறான் அவ்வளோதான் சொம்பு பார்க்குற பார்வை முதல்ல பண்ணுங்கிறார் அப்புறம் திரும்ப அதே தான் மண் வியாபிச்சிருக்குன்னு கவனிங்கிறார் கொஞ்சம் திரும்பவும் பாடம் நடத்துகிறார் முதல்ல பாடம் நடத்தினார் புரியலேன்ட்டான் இது பாரு இது என்னது இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கெலாம் ஃபிசியோ தெர அந்த தெரப்பியெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் சொல் திரும்ப திரும்ப சொல்லணும் காமிச்சு காமிச்சு காமிச்சு சொல்லணும் நம்மளும் அதே மாதிரி வேதாந்தத்தில் அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் இப்படி தான் இது வந்து என்ன தெரியுமோ பார்த்தியா நீங்கள் முதல்ல சொன்னபோது புரிஞ்ச மாதிரி இருந்தது பாருப்போ எடுத்துக்கோ இது என்னது பானை என்னது சொம்பு எப்படி இருக்குது பற்றியா அந்த கழுத்து எப்படி இருப்பார் இந்த இடத்துல பற்றியா இந்த இடத்த கொஞ்சம் தடவிப்பார் சரி அடியில் கொஞ்சம் கையை வச்சுப்பார் இப்படிப்பார் இப்படிப்பார் ஆ எப்படி இருக்குது நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது நல்லாயிருக்கு கமத்திப்பார் சரி எப்படி சரி இது என்னது பானை சொப்பு ஓஹோ இது எதனால் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வேறு எதாவது டைவர்ட் பண்ணணும் அப்புறம் திரும்பவும் இது என்னது சோம்பு அதுக்கப்புறம் இது எதனால் வந்திருக்கப்பா மண் இருக்குது இதுக்குள்ளே இப்படி இருக்கு எங்கே இருக்குது மண் இந்த பக்கம் மண் இருக்கா இல்லையா ஆமா இங்கே இருக்குது இந்த பக்கம் மண் இருக்குது இங்கே மண் இங்கே உள்ளுக்குள்ளே மண் ஓஹோ இப்போ எல்லாம் ஃபுல்லாக என்ன இருக்குது மண் தான் இருக்குது ரெண்டாவது பாடம் சரி இது என்னது மண்ணாக சோம்பா மண்ணா சொம்பான் மண்ணாங்கட்டி கோவம் வந்துடும் நான் இப்படி சொன்னேன்னு வச்சவங்களேன் கோவமே வந்துடும் இது மண்ணா சொம்பா அப்படின்ன உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு சொல்லுவீங்க சுவாமி எக்ஸாம்பிள் அவ்வளோ கிளியராக இருக்குது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இந்த பிரம்மா அனுபவம் தான் வர மாட்டேங்கிறது பிரம்மனே பிரம்மா அனுபவத்தை எப்படி அனுபவிக்க முடியும் கல்கண்டே கல்கண்டை எப்படி சுவைக்க முடியும் அது மாதிரி சொல்கிறார் முதல்ல ஆதவ் காரணம் வத்திரேக்கேன விலோக்க ஏது புனா பஷாத்துன்னு அர்த்தம் புனா பஷாத்து ஆதவுன்னு போட்டதுனால பஷாத்து தத்வி அந்த காரணத்தை காரியே காரியத்தில் அன்வையேன தொடர்ந்து இருப்பதை நித்தியம் எப்பொழுதும் பிரபசதி பார்க்கிறான் பார்க்குறான் இதில் வேறு ஒன்றும் சொல்லலை காரணத்துக்கு வேறாக முதல்ல காரியத்தை மாத்திரம் பாரு காரணத்துக்கு வேறாக காரியத்தை பாரு பிறகு காரணம் வியாபிச்சிருக்கிறத பாருங்கிறார் காரணத்துக்கு வேறாக காரியம் இருக்கிறத பாரு பிறகு காரணம் வியாபிச்சிருக்கிறத பாரு அதுலேயே உனக்கு பாடம் கிடச்சிடும் அது மாதிரி தான் ஒரு எடுத்து எடுத்து பாரு ஆஞ்சநேயர் முத்துமாலையை பண்ண மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு பதார்த்தத்தையும் எடுத்து எடுத்து பாரு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் இதேதான் கருத்து कारणत्वं ततो விசர்ஜய் காரணத்துவம் भवेन அவசிஷ்டம் पश्येत, कार्यं பச்சாா் காரியம் விசயேத் தோசி முனி இந்த ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது இது அடிக்கடி கோட் பண்ணுவோம் இந்த கச்சேத்துங்கிறது சில புஸ்தகத்தில் நஷ்யேத்து இருக்கும் கச்சேத் அப்படிங்கிறது நஷ்யேத் அப்படின்னு இருக்கும் பாருங்க ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள் காரியேஹி காரணம் பஷியேத் காரியத்தில் காரணத்தை பார் காரியத்தில் காரணத்தை பார் சொம்பில் மண்ணை பார் அதே மாதிரி நகையில் தங்கத்தை பார் பரத்தை மறைத்தது தங்கத்தில் பார் அலையை தண்ணீரில் பார் அது மாதிரி அலையில் தண்ணீரை பார் யானையை மரத்தில் பார் யானையில் மரத்தை பார் மாற்றி சொல்லணும் யானையில் மரத்தை பார் நகையில் தங்கத்தை பார் அது மாதிரி ஜகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் அது ஜகத்தில் பார் உன்னில் உணர்வை பார் அப்படி போட்டு உன்னில் உணர்வை பார் உலகில் உண்மையை பார் அப்படி ஒன்று ஒன்றா சொல்ல வேண்டிதான் ஆஹா காரியேகி காரணம் பஷியேத் காரியத்தில் காரணத்தை பார் பஷாத் பிறகு காரியம் விசர்ஜயேத் காரியத்தை நீக்கிடு சுலபமாக இருக்குது இந்த ஸ்லோகம் மற்ற ஸ்லோகத்தை விட காரியம் விசர்ஜயேத் எப்படி விசர்ஜனம் பண்ணணும் அது பாருங்கள் இந்த ஸ்லோகத்தை பார்த்துக்கணும் விசாரத காரியாபாவே நூற்றி முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் விசாரதகா காரியாபாவே காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்பதால் காரியத்தை நீக்குவாயாக முதல்ல என்ன சொன்னார் காரியத்தில் காரணத்தை பார்ப்பாயாக பிறகு காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்று தெரிவதால் அது சொல்லணும் அது போட்டுக்கணும் ஒரு கிளாஸ் போடணும் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்று தெரிவதால் காரியூக்கிவிடு அங்கே ரெண்டு இருக்கா ஒன்று இருக்கான்னா காரியம் இருக்கா காரணம் இருக்கான்னு காரியம் ஒன்று இருக்கு காரணம் ஒன்று இருக்கு அப்படி சொல்ல மாட்டோம் இதுந்தான் விவரத்த காரணவாதம் இது அம்மா அப்பாவும் இருக்காங்க குழந்தையும் இருக்குன்னு சொல்லுற மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி உதாரணம் இல்லை இது அதனால தான் இது மண்ணு சொம்பு உதாரணத்தை எடுத்துட்டு இருக்கும் அம்மா அப்பா காரணம் குழந்தை காரியம் காரணமும் காரியமும் தனியாக இருக்கிறத எடுத்துக்க மாட்டோம் அதெல்லாம் பரிணாமம் அது வந்து உலகத்துக்குள்ளே இருக்கிற வேற்றுமைகள் ஆனால் அம்மா அப்பாவும் சத்து சித்து சத்து சித்து ஆனந்தம் குழந்தையும் சத்து சித்து ஆனந்தம் சந்தேகம் இருக்கோ அம்மா அப்பா அஸ்தி பாத்தி அஸ்தி பாத்தி குழந்தையும் அஸ்தி பாத்தி அதில் தான் நமக்கு தாத்பரியம் காரியம் விசர்ஜயே காரியம் விசர்ஜயே சரி அப்புறம் அடுத்தது என்னதுன்னா தத்தா காரணத்துவம் கச்சேத் அதற்கு பிறகு காரணத்துவமும் போய்விடும் காரணத்தன்மை காரணத்தன்மை போய்விடும் புரிய வைக்கிறதுக்காக தானே அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்காக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது துவைதத்தில் ஸ்டார்ட் பண்ணி அத்வைதத்தை சொல்லி இந்த அறிமுகப்படுத்துகிறத மறக்கவே கூடாது காரியத்தை அறிமுகப்படுத்தி காரணத்தை அறிமுகப்படுத்தி காரியத்து கண்ணியமாக காரணம் இல்லை என்று சொல்லி காரணம் வந்து காரணத்துக்கு கண்ணியமாக காரியம் இல்லை என்று சொல்லி பிறகு காரியத்தை நீக்கி தத்தகா காரணத்வம் இந்த துவங்கிறது ரொம்ப முக்கியம் காரணத்தன்மை தான் போகிறது இப்போ நீங்கள் எல்லோரும் போயாச்சுன்னு சொன்னால் எனக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியருங்கிற தன்மை போயிடும் ஆக நீங்களும் இங்கே உட்காந்து படிக்கிற போது தான் மாணவன்கிற தன்மை அந்த தன்மை வரும் போகும் அதாவது குணம் மாறும் குணி மாறமாட்டாம் பாங்க தர்மம் மாறும் தர்மி மாறமாட்டான் ரொம்ப டெக்னிக்கல் இது தர்மம் மாறும் தர்மி மாறமாட்டான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னால் நான் குழந்தை அண்ணாவுக்கு முன்னால் நான் தம்பி தம்பிக்கு முன்னாலே அண்ணா அப்படி வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு போயிடும் ரிலேஷன்ஷிப் பர்மனண்ட்டு கிடையாது எந்த ரிலேஷன்ஷிப்பும் பர்மனண்ட் அந்தந்த நேரத்துக்கு அது அது தோன்றும் வரும் போகும் அதுதான் சொல்கிறார் காரணங்கிற தன்மையும் அப்படியே எஞ்சி இருப்பது என்னதுன்னா வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வியாப்ததேஹாஜதட்சிணமூர்த்தே நம ஐயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற்ங் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி